அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் சொல்லினால் குற்றம் நிகழாதபடி காத்து நன்மை பயக்கும் நிகழாததை கூறினாலும் அப்பொய்மையும் வாய்மை என்பதாகவே கொள்ளப்படும் நிகழ்ந்ததை கூறுவதை வாய்மை என்று பெரியோர்கள் கருதுவார்கள் ஆனால் அதனை மறுத்து வாய்மை என்பது பிறர்க்கு தீமை நிகழாத நன்மை பயக்கக்கூடிய சொல்லையே குறிப்பது என்பதை உணர்த்த பொய்மையும் நன்மை பயக்கும் எனின் வாய்மை இடத்த என்று உபதேசம் செய்கிறார் நன்மை பயக்கும் ஆயினும் பொய் மெய்யாகாது என்பதை அறிவிக்க பொய்மையும் என்ற இழிவு சிறப்பு உண்மை கொடுத்திருக்கிறார் பொய் மெய்யின் பயனை கொடுப்பதினாலே வாய்மை இடத்த என்று சிறப்பும் கூறியிருக்கிறார் இந்த இரண்டு குரட்பாக்களிலும் தீமை பயக்காத நிகழ்ந்ததை கூறுதலும் நன்மை பயக்கும் நிகழாததை கூறுதலும் வாய்மை என்பதும் நன்மை பயவாத நிகழாததை கூறுதல் பொய்மையாம் என்பதும் உபதேசிக்கப்பட்டன என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஆகவே வாய்மையின் இலக்கணம் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது தீமை பயவாத நிகழ்ந்ததை சொல்லுதல் நன்மை பயக்கின்ற நிகழாததை சொல்லுதல் வாய்மை என்ற இலக்கணத்தை கூறியிருக்கிறது இதுதான் இலக்கணம் தீமை பயக்காத நிகழ்ந்ததை கூறுதல் நன்மை பயக்குகின்ற நி நிகழாததை கூறுதல் என்பதுதான் வாய்மைக்கு இலக்கணம் மேற்கோளாக சில பாடல்களை பார்ப்போம் அயலார் செய்ய குற்றங்கள் கூறாமல் மறைத்தலே அறமாம் அன்னார் துயருரா வண்ணம் பொய்த்தாலும் பிழையன்று சொந்தமாக ஓர் பயன் வேண்டி சிறியதோர் பொய் சொல்லினும் பெரும்பழியாம் பார் மேல் கீழாய் அயர்வாகப் புரண்டாலும் பிறர்க்கு இன்னா தரும் பொய்யை அறையல் நெஞ்சே நீதிநூல் பிறர் செய்த குற்றங்களை கூறக்கூடாது பிறருடைய மனம் வருத்தப்படாமல் இருக்க பொய்யான சொற்களை சொன்னாலும் தவறில்லை ஆனால் சுயநலம் கருதி ஒருவன் சிறு பொய்யை கூட கூறக்கூடாது எத்தகைய சூழ்நிலையிலும் பிறருக்கு துன்பம் தருகின்ற பொய்யை கூறவே கூடாது அறையல் என்ற சொல்லுக்கு சொல்லல் என்று பொருள் மனுநீதி எட்டாவது அத்தியாயத்திலே எண்பதாவது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மனிதற்கு அவரவர் மனச்சான்றே சான்றாக இருக்கிறது எனவே உன் உள்ளுணர்வாகிய சான்றை நீ அவமதிக்காதே என்பதுதான் அது இனி பதவுரை படிக்கலாம் புரை குற்றம் தீர்ந்த அற்ற நன்மை நன்மையை புண்ணிய பயனாகிய இன்பத்தை பயக்கும் கொடுக்கும் எனின் என்றால் பொய்மையும் நிகழாததை நிகழ்ந்ததாக சொல்லுகின்ற பொய்யான பொய்யான சொற்களும் வாய்மை வாய்மையின் இடத்த இடத்தில் வைத்து கருதப்படும் அதுவும் வாய்மையாகவே கருதப்படும் என்பதுதான் கருத்து குற்றமற்ற குற்றமற்ற நன்மையை நன்மையின்னு சொன்ன புண்ணிய பயனாகிய இன்பத்தை கொடுக்கின்ற நிகழாததை நிகழ்ந்ததாக சொல்லுகின்ற பொய்யான சொற்களும் வாய்மையின் இடத்தில் வைத்து கருதி